ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதத்திலே வெள்ளிங்கிற உலோகம் அவசியம் நாம் சேர்த்துக்கப்பட வேண்டிய வஸ்து அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் வெள்ளியனுடைய ஆவிர்வாவத்தை அந்த சரித்திரம் நமக்கு காட்டுறது அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகிறதுனா தேவாசுராசஞ்சா ஆசன் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சமயம் யுத்தம் வருது அந்த யுத்தத்துக்கு தேவதைகள் களம்புற தே தேவா விஜயமு அந்த யுத்தத்திற்கு கிளம்புற பொழுது நாம் சரி சரியான முறையில் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அக்னிக்கிட்ட பிரார்த்தனம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம் இது நாம் வெளியில் கிளம்பினார் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புற பொழுது நமக்குன்னு உள்ள அக்னிக்கிட்ட பிரார்த்தனம் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அக்னிக்கிட்டே நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு சொத்துக்கள் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அக்னி கொடுத்துட்டு நாம் கிளம்பி போகணும் திரும்ப போயிட்டு வந்துட்டு அக்னிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஐஸ்வர்யங்களை திரும்பி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவைகளுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது அது மாதிரி தேவதைகள் அக்னௌ வாமம் வசன்யததா அக்னிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புற குடும்பம் வீடு ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அக்னிக்கிட்ட கொடுத்துட்டு களம்பற அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்னா வாமம் வசூ வாமம் வசு அப்படின்னா நம்முடைய கர்மாக்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு லாயக்குள்ள ஐஸ்வர்யம்னு பேர் வாமம் வசூன்னு பேர் சுத்தமான பணம் அதற்கு வாமம்பசுன்னு பேர் அந்த பணம் எல்லாத்தையும் அக்னிக்கிட்ட கொடுத்துட்டு இதமுனோ பவிஷியத்தீ இதோ ஜெய்சந்தீ தீ இது அக்னியான உங்ககிட்ட இருக்கட்டும் நாங்கள் யுத்தத்துக்கு போய்ட்டு ஜெயத்தை அடைஞ்சி திரும்ப இங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு அக்னிகிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி போகிறா தேவதைகள் தத்க்ரண்ய காமஜதா அந்த அக்னியானவர் அந்த பணங்காசை பார்த்த உடனே அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது இது அப்படியே நாம் எடுத்துண்டால் என்ன அப்படிங்கிற எண்ணம் அது அக்னியினுடைய குணம் அக்னிக்கு எவ்வளவு எடுத்துண்டாலும் திருப்தி இல்லாத வஸ்து அக்னி அப்படின்னு சொல்கிறது புராணம் நாம் அக் அப்படி தானே அக்னியில் எவ்வளவோ கட்டைகள் விறகுகள் எவ்வளவோ போட்டாலும் அவ்வளவையும் அது எரிச்சுட்டு மேற்கொண்டு கேட்கும் அது அக்னியினுடைய குணம் எதை கொடுத்தாலும் அக்னியாக பண்ணிடும் அது மாதிரி தேவதைகளுக்கு கொடுத்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பார்த்த உடனே இது அவ்வளவையும் நாம் எடுத்துண்டா என்னன்னு தோணித்து அக்னிக்கு தேனா பா அக்கிராமத்து அத்தனை ஐஸ்வர்யங்களும் எடுத்துண்டு கிளம்பி போயிட்டார் அக்னி தத் தேவா விஜித்யா அவருசமானா அன்வாயன் தேவதைகள் யுத்தத்தில் ஜெயத்தை அடைஞ்சி அசுரர்களை தோற்கடித்து ஜயத்தோடு கிளம்பி வரா தேவதைகள் வரும்பொழுது நமக்கு அக்னியை பிரார்த்தனை முன்னிட்டு வந்ததினாலே காரிஜயம் ஏற்பட்டது அக்னிகிட்ட கொடுத்து வச்சுருக்கோம் நம்முடைய ஐஸ்வர்யங்களை திரும்பவும் அக்னிகிட்ட வந்து வாங்கிக்கணும் அவருருத் சமானாகா அன்பாயின் திரும்ப அக்னிகிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு தேவதைகள்லாம் வந்தா வந்தால் அக்னியை காணும் எங்கன்னு அக்னியை தேடிண்டு போனால் பரமேஸ்வரனுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அக்னியவர் அங்கே போய்ட்டார் அங்கே போனா தேவதைகள் போயிட்டு ஐஸ்வர்யங்களில் திரும்பி எங்கள்கிட்ட கொடுக்கணும் கொடுன்னு கேட்டார் ததசஹாதிசந்தா தரமாட்டேன்னார் அக்னி நீ கொடுக்கணும் எங்களை சேர்ந்தது அது நீ அதை எடுத்துக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை குடோன்னு நிர்பந்தமாக கேட்குறா பலாத்காரமாக அக்னிக்கிட்டே இருந்து புடுங்குறத்துக்காக போனா தேவதைகள் சோரோதீத் உடனே அக்னி ஹோன்னு அழ ஆரம்பிச்சுட்டார் பரமேஸ்வருடைய நெற்றிக்கண்ணில் உள்ள அக்னி யதரோதீத் தத்ருத்ரஸ்யருத்ரத்துவம் ஹோன்னு அழுத தேவதைகள்னாலே அழவிடப்பட்டவர் அப்படிங்கிறதுனாலே அக்னிக்கு ருத்ரகான் பேர் பேர் கிடச்சது ரெண்டு தேவதைகளுக்கு ருத்ரகான பேர் பரமேஸ்வரனுக்கு ருத்ரகான பேர் அக்னிக்கு ருத்ரகான பேர் பரமேஸ்வரனுக்கு ருத்ரகான் பேர் கிடச்சது அப்படின்னா தேவதைகளை அழவிட்டவர் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு ருத்ரகான பேர் கிடச்சதுன்னு ருத்ரபாஷ்யம் சொல்கிறது தேவதைகள்னாலே அழவிடப்பட்டவர் அப்படிங்கிறதுனாலே அக்னிக்கு ருத்ரஹான்னு பேர் கிடச்சது அப்படி ஹோன்னு அழுதார் அக்னி யதஸ்ரு அசீயதா கண்ணிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் ஒடிஞ்சி கீழே விழுந்தது தத்ர ஜதகம் ஹிரண்யம் அபவது அந்த கண்ணீர் கீழே சிந்தி அந்த கண்ணீர் வெள்ளியாக ஆவிர் மூன்று வஸ்துக்களுக்கு ஹிரண்யம்னு பேர் ஹிரண்யம்னா நாம் பொதுவாக தங்கம்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை மூன்று வஸ்துக்களுக்கு ஹிரண்யம்னு பேர் தங்கத்திற்கு ஹிரண்யம்னு பேர் வெள்ளிக்கு ஹிரண்யம்னு பேர் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பணத்துக்கு ஹிரண்யம்னு பேர் அப்படி இந்த வெள்ளிங்கிற ஹிரண்யமானது அந்த கண்ணீரிலிருந்து ஆவிர் பவிச்சது வேதம் சொல்கிறது தஸ்மாக அதிரஜதகும் ஹிரண்யம் அதிணியம் கண்ணீரிலிருந்து ஆவிர் வெள்ளி ஆவிர் பவிச்சதுனாலே அது வேதத்தில் சொன்ன கர்மாக்கள்லே தானம் பண்ணுறதுக்கு லாயக்கில்லை அஸ்ருஜகும் ஹீ ஏன்னா கண்ணீரிலிருந்து வந்தது கண்ணீருங்கிறது அமங்கலமான ஒரு வஸ்து ஆகியனால்தான் கல்யாணம் நடக்கிற பொழுது அழக்கூடாதுன்னு சொல்கிறது கன்னிகாதானம் பண்ணுற பொழுது தாயார் தகப்பனார் அழுவா அழப்படாது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அமங்கலம் அது அழக்கூடாது யோ பலஹிதா தீ தெரிஞ்சிக்காமல் யார் யாகங்கள்லே வெள்ளியை உபயோகப்படுத்துகிறானோ அல்லது வெள்ளியை தானம் பண்ணுறானோ புராசம்பராத் கிரகேருதந்தீ ஒரு வருஷத்துக்குள்ளே அவன் அழும்படி நேர்ந்துடும் அவனுடைய வீடு அழும்படியாக நேர்ந்து போயிடும் அப்படின்னு வேதம் சொல்றது தஸ்மாத் பரிகி சின தேயம் ஆகையினாலே பர்ஹிஹி அப்படின்னா வேதோக்தமான யஜங்களுக்கு பரிகிஹின்னு பேர் வேதம் சொன்ன யாகங்கள்லே வெள்ளியை கொடுக்க தானம் பண்ணக்கூடாது வெள்ளியை உபயோகப்படுத்தக்கூடாது சோ அக்னிரவீத் மேற்கொண்டு தேவதைகள் புடுங்கிற அக்னிக்கிட்டே இருந்து அதை பார்த்துட்டு அக்னி அழுதுட்டும் அக்னி மேற்கொண்டு பேசுறது தேவதைகள்கிட்ட என்ன பேசினாருங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்